அவதாரத்தை முடிச்சு பரமபுரத்துக்கு போறான் போனா இவன் அவதாரத்துக்காக பரமபுரத்திலேருந்து வரப்பொழுது நிச்சய தூரிகள் எல்லாம் கேட்பான எதுக்காக போறாய் எல்லாத்துலயாச்சு ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரையும் வந்து அதுக்காகத்தான் போறேன் அத்தனை பேரையும் எங்கேனா வர முடியுமா அவள் எல்லாம் வருவாள் அவனுக்கு அகப்படுவாளாம் அப்படின்னு எப்படியாவது ஆயிடுச்சு வரேனா இல்லையா பாரு நிச்சயமா போய் அத்தனை பேர் பாரிப்படியாக கொண்டு போவான் ஒருவனே அழகா சீரீ சுத்தி சாதிக்கிறார் ஈடு முப்பத்த வாரிப்படியாக கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாரிப்படினாத்தர் தப்பாமல் வாரிட்டு போடணும் வரணும் இங்க அவன் வரதே இந்த அவதாரம் இந்த பூமண்டலத்துல அபிப்பிராயமே என்னான்னா இந்த பூமண்டலத்துக்கு வரணும் அவதாரங்கள் பண்ணணும் தன்னுடைய தேசிகங்களாலே தன்னுடைய திருவாக்குகளாலே அழைப்பு உபதேசங்களை எல்லாம் பண்ணி கடைசியில் பரமோதத்துக்கு போச்சே இந்த முகத்துல ஒரு ஆள் இருக்கக்கூடாது அத்தனை பேரும் தன்னுடைய பரமோதத்துக்கு வந்துடணும் அப்படின்னு நினைச்சுட்டு வாரிப்படியாக கொண்டு வந்த சுவாமி வேடிக்கையா சாதிப்பேகம் அவர் அந்த காலத்துல கலக்ஷம கட்டி கழிந்த காலத்துல அந்த பட்டணத்துல தானே சென்னப்பட்டதான் கலக்ஷமெல்லாம் சாதிப்பர் அங்கேயே தங்கி இருந்து பூவிலேயே தங்கி இருந்து கலக்ஷமெல்லாம் கேட்டவர் சட்டாபிஷேகம் சுவாமி அதனால இதெல்லாம் பார்த்திருக்காரு சொல்ல ஒரு அழகத்துல சைனா சார் இந்த கடைகள்லாம் பரப்பி வைப்பான் பிளாட்ஃபார்ம்ல கடை வைப்பான் பிளாட்ஃபார்ம்ல கடை வைக்கிற பொழுது என்ன பண்ணுவானா ஒரு பெரிய துணியை பரப்பிட்டு அதுல நிறைய சாமான்கள் எல்லாம் போட்டு வச்சிருப்போம் என்ன பண்ணுவான்னா ஒரு மழை வந்தது இல்ல ஒரு போலீஸ்காரன் வந்தான் நான் கடை வைக்க கூடாதுன்னு போலீஸ்காரன் வந்துடுவான் இங்கேயும் திடீர்னு இந்த போலீஸ்காரன் தால அவ்வளவு தூரத்துல தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவனா நாலு மூலையா அப்படி ஒன்னா சேப்பணும் சேர்த்த அவன் வச்சிருக்கிற சாமர்த்தியம் அந்த எடுத்துன்னு போகிற சாமர்த்தியம் ரெண்டும் தான் அந்த நாலு மூல துணியை ஒன்னா சேர்த்தானா அவ வச்சிருக்கிற சாமான்ல ஒண்ணு கூட கிழ விழாது அப்படியே முதுகுல தோளை போடு ஓடியே போயிடும் அவனை பிடிக்கவே முடியாது ஏதாவது ஒன்னு விழுந்தா அது புறுக்கிறதுக்கு கொஞ்சம் புரிஞ்சானா போலீஸ்காரன் பிடிச்சோம் அதுக்காக என்ன பண்றதுன்னா ஒரு சாமான கிழ விழாத பிடிக்கணும்னா அதுக்கு முதல்ல துணியை பரப்பி அதுக்கு ஏற்ற வகையில சாமான வச்சு அது மொத்தத்தையும் சேர்த்து அதை எடுத்துட்டு அதுக்குதான் வாரிப்பிடியா சொல்லுவோம் ஒண்ணு தப்பாமல் எல்லாத்தையும் எடுத்துன்னு போறது அந்த சாமர்த்தியம் எவனுக்கு உண்டோ அவன் தான் வாரிப்படியா எடுத்துன்னு போறது அந்த சாமர்த்தியம் எந்த பெருமானுக்கு இல்லை எப்பிரமானிக்கு இல்ல அவன் மாரிபடியா கொண்டு போகணும்னு பாக்குறான் யார் வரா அவனோட ஒத்தரம் வரல ஏதோ ஒரு ராமாவதாரத்துல கேட்டா ஏதோ ஒரு குபப்பெருமாள் அனுகிரத்துக்கு இலக்கானால் ஒரு திருவடி ஒரு மகாராஜன் ஒரு விபீஷண ஆழ்வான் எண்ணி இப்படி விரல் விட்டு எண்ணு ஏதோ தண்டகாரண் வாசிய காணன ரிஷிகள் இவ்வளவுதான் எண்ணலாமே தவிர அத்தனை பேருமா வந்தா ஆனா அயோத்தியாவாசி ஜனங்களெல்லாம் அழைத்துட்டு போனான்னு ஒருத்தர் சில பேர் கேட்கிற அயோத்தியா அது கூட முகல தேசத்துல இருந்து அத்தனை பேரும் உண்டாயில் அயோத்தியில மொத்தம் தானா தெரியல பூலோகத்தில இருந்தோம் அத்தனை பேரும் வரலையே அது கூட வியாக்கியான என்ன சொல்றா தெரியுமோ அத்தனை பேரையும் மோக்கத்துக்கு அழைச்சிட்டு போகல என்றார் சாந்தானிக்கோக்கத்துக்கு சமமான இன்னொரு லோகம் இருக்கு அந்த லோகத்துக்கு தான் அவள் அழைச்சிட்டு போனான் என்ன அதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் தனி இப்பொழுது வாண்டான் அது புற்பா முதலா புலரும்பாதி ஒன்றின் அயோத்தியில் வாழும் சராக நற்பாலுக்கு நற்பாலுக்கு நேர மோகம் கொடுத்தான்னு சொல்லல மோக்கூல்லியமான ஒரு பிரதேசம் உண்டு அதுக்கு சாந்தானிக லோகம்னு பேரு அந்த லோகத்துக்கு அழைச்சிட்டு போனான்னு கோவிந்தராஜர்லாம் வியாக்கியத்தில் காட்டி இருக்கிறார் திருக்கட்டும் அந்த எம்பெருமான் இந்த லோகத்திலே வந்து இதுகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு போக வேணும்னு எத்தனையோ காரியங்களை செய்கிறான் அப்படி செய்கிற பொழுது அத்தனை பேரும் வராளான்னா வரதில்லை இங்கே அவதாரத்தை முடிச்சுட்டு போறான் அங்க போய் பரமத்துல போய் நின்னா அங்க இருக்கிற நித்திய முக்தர்கள் வேண்டிப்பா நம்ம எல்லாரையும் என்ன விஷயம் என்ன ஆச்சு ஒண்ணும் பலிக்கலையா அப்படின்னு அவன் கேட்கிறாளான் யாரும் நித்திய சொல்லுகள அவனை கேட்கிறாளன் அப்ப எம்பருமான என்ன பண்றான் இவளை பத்தி கொற சொல்றதுக்கு அவனுக்கு மனசு வரலையா இது வரல என்ன பண்றது சனியங்கள் சொன்னா கேட்க மாட்டேன்றது சொல்ல வச்சிருக்கான் நம்ம வச்சிருக்கான் அவஜானந்திமா மூடாஹா மானுஷின் தனுமாந்த மாயாம் நமாம் துட்கிருத்தினோம் ஆசிரித்த பரம்பாவம் அஜானந்த எவ்வளவுண்டோ அத்தனை விஷுவும் கீதையில சொல்லட்டான் இங்க சொல்லட்டான் ஆனா பரமூத்த போன உடனே அங்க சொல்றதுக்கு அவருக்கு மனசு வரலையா என்ன சொல்றாரு வாழ்ந்துடுவர் திருவிழா ஆரையும் கைவிடுறதுக்கு கிட்டம் இல்லை என்ன இந்த சூழ்ந்தடியார் வெண்டினக்கார் இத்தியாதி என்னே ஒரு சூத்திரம் திரிவஜன பூஷணத்துல ரொம்ப அழகாக மாமனிகள் அந்த இடத்துல வியாக்கியான பண்ற அதனால இந்த ஜீவாத்மாக்களை கடத்தனி எம்பெருமான் சங்கல்பங்களை பண்ற எத்தனை என்று சொல்லுகின்ற பொழுது முனியே திருமொழி களத்தை வரும்படியாக செய்யறதுக்கு எத்தனையோ காரியங்களை பறிக்கல கடைசியில் என்ன பண்ணலாம் அச்சாவதாரமாக காட்டி கொடுத்து தன்னை வந்து அடிபணியும்படியாக செய்தால் அத்தாலையாவது யாராவது உஜ்ஜீவனத்தை அடைய மாட்டார்களா என்ன அப்படி இது பண்றதுக்காகத்தான் என்ன பண்ணால் இப்படி பின்னானார் வணங்கம் சோதியாய் திருமொழி களத்தால் திருமொழிக்கலம் முதலான திவிதேசங்கள் திருமொழிக்கலம் சொன்னார் ஒரு திவிதேசம் தானே அத்தனை திவிதேசங்கள்ல எழுந்து இருக்கிற இருப்புக்கும் லட்சணத்துல அதாவது உபலட்சணமாக ஒரு திவிதேசம் அங்கே சொல்லப்பட்டது அப்போ அந்த திருமொழி களத்தில் இருக்கிற நிலையை சொல்ற பொழுது பின்னானார் வணங்கும் சோதி பின்னானார் அவதாரத்திற்கு பிற்பாடரான அவதரித்திருந்த காலத்திலே அவனை அனுபவிக்க முடியாதவர்கள் ஏதோ தேகத்தாலே காலத்தாலே நாம் எல்லாம் அந்த காலத்தில் பிற்பட்டிருக்கலாம் இல்ல கிட்டியிருந்து கூட அவனை அறிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் இல்ல அறியக்கூடிய பிறவியிலேயே பிறவாமல் இருந்திருக்கலாம் எத்தனையோ காரணங்கள் அவனை நாம் அவதார காலத்திலே உணவாமல் போனதற்கு எத்தனையோ காரணங்கள் பிற்பட்டவர்களையும் இழக்க கூடாதுன்னா என்ன பண்றதுனா அதிலே தேங்கினா மடுக்கள் போலேயே அச்சாவதாரம் என்ன அந்த விபுவதாரம் என்னவோ அதுதானே அச்சாவதாரமாக நாம் அனுபவிக்கும்படியாக அமைந்திருக்கிறது என்னைக்கோ எம்பெருமான் அவதரிச்சான் பார்த்த சாரதினா அவனை சேவிக்கல இன்னைக்கு நாம் பார்த்த சாரதியாக இங்கே எம்பெருமான் எழுந்து கொள்ள இருக்கிறான் அது விபுவதாரம் என்னைக்கோ பெய்த மழை அது நமக்கு இங்கே தேங்கின மனுவாக இப்படி இருக்கிற ஒரு திவிதேசம் இங்கே சேவித்து நாம் அவனை அனுபவிக்கலாமே அதுக்காகத்தான் காலத்தாலே தேசத்தாலே பிற்பட்டவர்களுக்காக இருக்கிற நிலை என்ன அது ஒரு அர்த்தம் காட்டின அதை காட்டுல இன்னொரு விசேஷம் என்னன்னா பின்னானார் வணங்கும் சோதினா சக்தியாலே ஞானத்தாலே பிற்பட்டவர்களும் பின்னானார் தானே அப்படிப்பட்டவர்கள் வணங்கும் சோதி அச்சாவதாரம் என்ன விபாவதாரத்தில் அவனை அனுபவிக்கிறவாழ்னா எல்லா சக்தி உள்ளவர்கள் எல்லாம் நிறைய ஞானிகள் ரிஷிகளெல்லாம் அவனை அனுபவித்தார்கள் ஆனால் நமக்கு அந்த ஞானமோ சக்தியோ இல்லை எல்லாவத்தாலும் நாம் பிற்பட்டவர்கள் என்னால் நாம் எத்தாலும் பிற்படாதவர்கள் முதல்ல உண்மையாக பார்த்தால் நான் தான் பிற்பட்டவர்கள் எப்படி பிற்பட்டவர்கள் என்னால் ஞானத்தாலே சக்தியாலே நாம் பிற்பட்டவர்கள் அப்படிப்பட்ட பிற்பட்டவர்கள் அனுபவிப்பதற்காக எம்பெருமான் எழுந்தோடு இருக்கிற இடம் அத்தாவதாரம் ஆஹ் எருமான் என்ன பண்றான் முனியே திருமொழி கலத்து விளக்க இந்த சேத்தனர்கள் எல்லாம் உஜ்ஜீவிப்பதற்கு என்ன வழி என்னும் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தான் மனநம் பண்ணினான் மனசுக்குள்ள நினைச்சு பார்த்தான் நினைஞ்சு பார்த்து என்ன பண்ணினான் கருக அர்த்தாவதாரமாக வந்து அவன் அழிந்து விட்டான் திருமொழிக்கலம் முதலான திவிதேசங்களிலே ஆகினாலே அவனை முனி என்கிற இப்போ அடியேன்னு சொன்னதே மூணு அர்த்தம் ஆகிப்போச்சு முனி என்கிற சப்தத்துக்கு எத்தனை அர்த்தம் இன்னும் நிறைய காட்டி இருக்க பகுபகவன சங்கல்பத்துக்காக பகுஸ்யாம் என்று நினைத்த நினைவென்னா ஐயோ கரணகலைவரங்களை இழந்த துன்பப்படுகின்றனவே இவர்களுக்கு ஏதாவது இவர்களுக்கு நாம் கரண கலவரங்களை கொடுத்து இவர்களை பிரவர்த்தி நிவர்த்தி சக்திகளை கொடுத்து இவர்களுக்கு இயங்கும் தன்மையை கொடுக்க நினைத்த நினைவு என்று சொன்னார் அதுக்கு இவர்கள் உஜ்ஜீவிப்பதற்கு நாம் என்ன செய்தால் இவர்கள் நம்மை வந்து அடைவார்கள் என்று பார்த்து நினைத்த நினைவு என்று சொன்னார் இப்படி பல நினைவுகளை அவன் அவனுக்கு முனி என்று பெயர் சொல்ற இந்த எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த இரக்கத்தை தான் இரக்கத்தோடு அவன் நினைக்கிற நினைவுகளைத்தான் முனி என்கிற சப்தத்திற்கு அர்த்தமாக நம்முடைய ஆழ்வார்கள் திருவள்ளம் பத்தினார்கள் என்று ஆச்சாரியர்கள் வியாக்கியான காட்டினார்கள் அதனால தான் என்ன பண்ணினான் ஆச்சாரியர்களுக்கே பல பேருக்கு அந்த திருநாள் வந்து இட்டதுக்கு காரணம் என்னான்னா எம்பலமான் எப்படி சேத்தனர்களை உஜ்ஜீவிக்க செய்து தன்னுடைய சோதியான பரமபதத்திற்கு சேர்த்துக் கொள்ள வேணும் என்று அவனாசப்படுகிறான் அது இந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் இவ்வாறு அதைத்தானே ஆசைப்படுறான் ஐயோ இவாள் எல்லாம் இப்படி ஊணாக்களையே போறாளே இவாளுக்கு ஞானம் இல்லாமல் எப்பெருமானை அறிந்து கொள்ளாமல் காலத்தை வியர்த்தமே கழிக்கிறார்களே இவர்கள் எல்லாம் எப்படி கடை தேர்வார்கள் என்று நினைத்து அதனால தாங்கள் பல பல கிரந்தங்களை அருளி செய்து இப்படி எல்லாம் பெரிய காரியங்களை பண்றான் ஆஹ் எப்பெருமான் என்ன பண்றான் அவன் இந்த ஜீவாத்மாக்கள் பேரிலே சேத்தனர்கள் பேரிலே ஒரு இரக்கத்தை கொண்டு அவர்களுக்கு கரண கடேபுரங்களை கொடுக்குறான் சக்தியை பிரவிற்த்தி சக்தியை கொடுக்குறான் அர்ஜாவதாரமாக தன்னை காட்டி கொடுக்குறான் வந்து அவனை அனுபவித்து அப்படி கிடைத்த விஷயத்திலே தாங்களும் ஒரு நினைவு கொண்டார்கள் அதனால்தான் ஆச்சாரியும் முனி என்கிற திருநாமம் ஏற்பட்டதற்கு என்ன ஷடகோபு முனி என்ன ஷடகோபுராக நம்மாழ்வார் அவருக்கு முனி என்கிற பேர் ஏற்பட்டதற்கு என்ன காரணம்னா அவர் ஒரு நினைவு கொண்டவர் முனிதான் மனநசீலம் நினைத்துக் கொண்டிருப்பவர் என்ன நினைத்துக் கொண்டிருப்பவர் பொறுக்க மாட்டாதபடி என்ன பண்றா ஏதாவது அத்தன் சொல்லியே ஆகணும் என்று அர்த்தங்களை சொல்ற ஏ பாவம் பரமேலகம் செய்து ஈ பாவம் செய்து அருளால் ஏ பாவம் பரமே எழுதலும் ஈ பாவம் செய்து அருளால் அளிப்பானார் என்று அப்படியே அவ்வளவு தூரம் போவானே வீடுமின் முத்தமும் என்கிற திருவாய்மொழி அவனுடைய பிரவேசத்திலேயே என்ன காட்டுறார் தெரியுமோ நம்மளுடைய அற்புதமான அர்த்தம் காட்டுற முதல்ல பரத்வத்தை தாம் அனுபவித்தார் முதல் பதிகம் என்ன திருவாய்மொழி முதல் திருவாய்மொழி உயர்வர உயர் என்ன அவனுடைய பரத்வம் அவனுடைய மேன்மை எல்லாத்தையும் நன்னா அனுபவிச்சார் எவ்வளவு உண்டோம் தம்மால் முடிந்த வரைக்கும் சொன்னார் சொன்ன வெப்பாடு நேரம் எங்கருமானே அனுபவிக்க வேண்டியதுதானே பார்த்தார் எடுத்த அனுபவித்துனா சுற்றி உண்டியே உடைய பணத்துக்கும் பறந்து கொண்டிருக்கிறார்கள் இவரையெல்லாம் திருத்தி பண்ணி கொடுத்து இது என்னத்துக்கு சுவாமி அடுத்த இவர் அனுபவிக்கிறதுக்கு விசாரப்படணும் அப்படின்னா ஆழ்வாரால் அப்படி இருக்க முடியாது தான் ஒருவன் பெற்ற பேரு அது அத்தனை பேருக்கும் கிடைத்தால் அல்லது தம்மாரே தரித்திருக்க முடியாது பிறர் துன்பம் கண்டால் ஐயோ என்று ஒருத்தன் இறக்கம் கொள்ளாவிட்டால் அவன் வைட்ணவனே அண்ணு என்று இந்த வியாக்கியான ஆச்சாரிய பங்குகளை எல்லாம் எடுத்து காட்டுறான் எதுக்காக சொல்றாருனா பிரத்தியார் துன்பப்படுகிற காலத்துல துன்பம் என்னால் எது துன்பம் என்ன ஏதும் நமக்கு இருக்கிற துக்கத்தை சொல்லல பின் எது துக்கம் என்னால் அந்த எம்பருமானை அனுபவிக்க வேண்டி இருக்காத்த இழந்த இவர்களெல்லாம் துன்பப்படுகிறதே என்று ஆழ்வார் நினைத்தார் உடனே வாழ பார்த்து வீடு விடுங்க விடுங்கள் விடுங்கள் விடுங்கள் விடுங்கள் முத்தமும் ஓடும் சொல்ல வேண்டி இருக்க எல்லாத்தையும் விடுங்க அப்படி சொல்லாமல் அதை சொல்ற பொழுது விடுங்கள் எல்லாவற்றையும் ஏன் சொன்னார் அப்படின்னு அத்தவேன் முத்தவும் இருக்கு எப்படி சொல்லணும் முத்தவும் ஓடும் சொல்லணும் சாதாரணமாக சொல்றதா இருந்தா எப்படி சொல்லணும் எல்லாத்தையும் முடிவுன்னு சொல்றதுக்கு எப்படி முழு எல்லாத்தையும் சொன்னார் ரெண்டுக்கும் ஒன்னுதான் அர்த்தம் இருந்தாலும் விசேஷாத்தம் நம்மள என்ன காட்டினார்னால் அந்த ஆபத்து அதிகமாயிருக்கதை பார்த்த ஆழ்வாருக்கு ஆபத்தை அப்புறம் சொல்லலாம் முதல்ல முழுன்றத சொல்லணும் அதுக்கு திட்டாந்தப்படுத்து காட்டினா எல்லாம் தீயது முடுன்னு உபதேசம் பண்ணி சொன்னால் அதுக்குள்ள அந்த ஆபத்தை இவரை முழிங்கொடுமே அதுக்கு உதாரணம் சொல்றேன் ஒரு சின்ன குழந்தை தெரியாமல் கையில பாம்ப வச்சுருக்குதான் பாம்பன்னு தெரியாது கையில வச்சுருக்குது உடனே என்ன சொல்லணும் முதல்ல அத்தை தான் சொல்லுவான் ஏன்னா அது பாந்து அது கடிச்சா பிராணம் போயிடும் அதுக்கு விஷயம் உபநியாக பண்ணிட்டு இருந்தான் அதுக்குள்ளாரியம் ஆகி போகுது தலைக்கடையும் குறக்கடையும் அடைத்துக் கொண்டு உறங்க அங்கே நெருப்பு வேறான் என்றால் உடனே என்ன சொல்லுவான் பா நெருப்புன்றது ரொம்ப பொழுதே அது பட்டா எல்லாம் இப்படியா உன்யாசம் பண்ணிட்டு இருப்பான் முதல்ல வெளில வா வெளிலவான்னு சொல்லுவான் என்ன அவசியம் நான் பதறி ஓடி வந்தா உங்க ஆத்துல நெருப்புன்னு அப்புறம் சொல்லுவான் விட வேண்டியத்தை முதல்ல சொல்லி பிறகு ஆபத்தை சொல்ல வேண்டும் என்பதனாலே விழுந்து அவர்களுக்கு அந்த துன்பம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் அத்தையே நெஞ்சிலே நினைத்துக் கொண்டு இவர் உபதேசம் பண்ணினார் எத்தனை உபதேசம் இங்க வீடுவின் முத்தவள ஆரம்பித்தவர் கடைசியில் கண்ணன் கழகும் மனமுடைய எண்ணும் திருநாமும் தின்னும் நாரணமே என்ன அந்த பத்தாம் பத்திர அந்த பதிகம் ஐந்தாவது பதிகம் அது வரைக்கும் அவருடைய ஐந்தாவது திருவாயுமொழி பர்ந்தத்துக்கு அவருடைய உபதேசம் சென்றது ஆயினால வீடுமில் என்ன தொடங்கி அப்படி உபதேசம் அதனால தான் ஆச்சாரிய ஹதயத்துல கூட இதெல்லாம் இவருக்கும் இவர் அடிமணிந்தவருக்கும் இரவே உள்ளது என்று காற்றுக்கொண்டு பிறர் கண்டால் பரசமர்த்தியே பெயராக கொண்டு இருக்கிறவர்கள் இவர்கள் இவர்கள் உபதேசம் பண்ணுகிறார்கள் சொன்னாரு அதனால தான் இவரை மனநசீல் அது வைத்து மனநசீலன்னா என்ன எம்பருமாங்க என்ன மனனம் பண்றான் ஐயோ இந்த ஜீவாத்மாக்கள் தான் எப்படி உயர்வு பெறுவது என்று நினைத்து அவன் சில காரியங்களை பண்ணுகிறா போறேன் தங்கள் திருவுள்ளே இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் பாழாய் போகின்றன என்று தாங்கள் சில நினைவுகளை நினைத்து அதுகளுக்கு உபதேசம் பண்ணுகிற முடியவாரும் ஒரு முனி என்ன பழான்குஷ முனி என்ன அவரை சொல்றோம் அதே போலத்தான் நாகமுனி என்று சொன்னான் அவருக்கு எத்தனை ஆச்சாரியாளுக்கு முனின் பேர் இருக்கு பாருங்கள் நாகமுனிதான் என்னன்னா அவருடைய நினைவு அற்புதமான திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் பெற வேணுமே என்று நினைத்த இந்த லோகத்துக்கு உபகாரணமாக அவர் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை பெறுவதற்காக எவ்வளவு பாடுபட்டார்கள் சரித்திரத்தையெல்லாம் என் விவரிக்க வேண்டாம் இன்னைக்கு அவகாசம் ஆகிவிட்டது அவருக்கு முனி என்று பெயர் ஏற்பட்டதற்கு என்ன காரணம் என்னால் அந்த துன்பத்தைக் கண்டு பொறுக்க முடியாமல் நெஞ்சிலே கொண்ட ஒரு நினைவு அந்த நினைவுதான் நாதமுனி அது போல யாமுன முனி அவர் என்ன நினைச்சார் தமக்கு பிறகு தர்சனத்தை வளர்க்கறதுக்கு ஒருத்தர் இல்லையேன்னு நினைச்சார் முதல்லாம் நேர ஏன் ஆள வந்தார் அப்பவே பேசிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும் படிக்கட்டு கட்டி இருப்பேன் சங்கல்பம் ஏற்படல சில விஷயங்கள் எம்பெருமானார் பாரிச்சது எல்லாம் நடக்க அவருக்கே நடக்கல்ல சில திருக்கச் சிறப்புகள் பிரசாதம் கேட்டார் நடந்த நடக்கல்ல நடக்கல ஆனால் அவர் தனக்கு பிறகு அவர் நெஞ்சினாலே நினைத்தார் அவர் யாமுன முனி அதுபோல எம்பெருமானாருடைய நினைவு என்ன மந்திரத்தை பெற்றோம் அது தம்மோடு போகட்டும் நினைக்கல உலகத்தில் இருக்க அத்த பார்வரையில் ஆசோடையோருக்கெல்லாம் ஊறும் என்று பேசி வரம்புறுத்தார் என்று அவர் நினைத்த ஒரு நினைவு இருக்கிறது அதாவது உலகத்தார்கள் உய்வு நினைக்கிற நினைவுக்குத்தான் அந்த மனனும் என்று பேர் வச்சு அந்த மனநத்தை இவன் பண்ணுகிறானோ அவன் தான் முனி என்று அந்த முனி சப்தம் உபயோகர்கள் ஆச்சாரிய மனவாள மாமணி அவருக்கு ஏற்பட்ட ஒரு நினை திருநாமம் இருக்கிறது முதல்ல முனி என்கிற சப்தம் அவருக்கு எப்படி பொருந்துகிறது பார்க்கணும் ஓரோரு இடத்திலையும் அவர் நம்முடைய ஒரு எத்தனை பாடுபட்டு இருக்கிறார்கள் இத்த கிரந்தங்களை அதுக்கெல்லாம் வியாக்கியானங்களை எழுதி கிடைக்காத பாகிக்கு எல்லாம் வியாக்கியானங்களை எழுதி நாளை தனம் இன்னும் விவரித்து சொல்லுகிறேன் ஏன்னா மாமூனி முனிய காட்டிலும் விஜேக மாமுனி தனம் தெரிவிக்கணும் அவர் அவர் மனநம் பண்ணினது என்னன்னா ஒரு விஷயம் இது காஞ்சிபுரம் சுவாமி அடிக்கடி சாதிப்பார் இந்த விஷயத்தில் ஈடு முப்பத்தாறாயிரம் கோடிய மனவாள பெற்று அத்தை வெளியிட்ட விஷயம் இருக்கிறது அதை ஒரு பெரிய உபகாரம் வேற கிடையவே அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் ரொம்ப சூக்மமாக எங்களுக்கு உட்காந்து என்ன ஏதோ அனுசந்தான போல இருக்க என்னன்னு கேட்டார்டா என்னன்னு கேட்டான் ஆறாயிரம் ஆறாயிரம் மனவார மாமனிகள் வாட்சோ விதேவாக கொண்டிருந்தா மனப்பாடமா நடு வியாக்கியான கிரந்தங்களையும் நிச்சயம் என்ன பண்ண ஏதோ ஒரு பதிக் ஒரு பாசுரத்தில் காஞ்சிபுரம் சாமி சொல்லி அதனால தான் முப்பத்தாறாயிரம் பேர் வந்ததுன்னா ஏதோ ஓலைச்சுடைய சொல்றது பெரிய விஷயம் இல்லை நெஞ்சிலே தரித்து மனவாள மாமலுக்கு மனசுல இருந்தது என்ன காரணம் தெரியுமோ ஒரு ஆச்சாரியான எடுத்து பார்க்கணும் ஆச்சாரிய பாசுரங்கள் துணுக்க துணுக்கியா துணுக்க துணிக்கியா நாயனார் அழிவுண பெருமாள் நாயனார் போத்து போத்து வச்சிருக்கார் தெரியும் அத்தனை துண்டுகளுக்கும் ஒன்னும் காரணிகனான சர்வேஸ்வரன் அறிவிலா மனுஷர் உணர்வெண்ணும் மேலிருந்த நந்தா வேத விளக்கை கண்டுகட எத்தனை அறிவிலா மனிதர் சுடர் விளக்கு மேல உணர்வனும் வியாக்கியானம் காட்டிருக்காரு உணர்வெண்ணும் இடத்துல ரெண்டு சப்தம் இருக்கு உணர்வேணும்னு அச்சு போட்டு இருக்கா சில புத்தகத்தில் காஞ்சிபுரம் சுவாமி திருத்தம் காண்பிச்சிருக்கா கிடையாது உணர்வுன்றது தப்பு உடனே உணர்வேணும்னா எந்த பாட்டுன்னு கேட்டான் உடனே வாடின வாடி பாசுரமே மாறி போய் அத்தமே மாறி போச்சாரிய பாட பரிஷ்காரம் பெரிய புத்தகம் எத்தனை இடத்துல அபத்த பாத்தங்கள் அச்சுறை இருக்கு அத்தனையும் திருத்தி சுவாமி வியாக்கியானம் பண்ணிருக்க அது ஒரு விஷயம் இருக்கட்டும் அறிவிழா மணி சந்தத்துக்கு திருமலை பாசரும் அதுக்கு பெரியவா சாம்பிள்ளையனுடைய வியக்கியானம் என்னவோ அந்த பங்கிக்கு அத்த மட்டும் அதே மாதிரி உணர்வு என்னும் அதுக்கு என்ன வியாக்கியானம் உணர்ந்திருந்தா பாசுரும் அதுக்கு பெரியவா சாம்பிள்ளை என்ன இருக்கும் அதை எடுத்து அங்க எழுதும் வியாக்கியானத்தை எழுதிட்டே போறாரு மனவார மாட்டும் என்ன ஆச்சரியம் ஆச்சரியமே கிடையாது எல்லா புத்தகத்தையும் வருஷங்களுக்கு வசதி கிடையாது அப்படியே இருந்தாலும் எல்லாம் ஏட்டு சுவடில இருக்கும் ஏட்டு சுவடில இருந்ததுன்னா அதை எடுத்து பார்க்கறதுக்குள்ள பாணம் போடும் ஒரு பாட்டுடைய வியாக்கியானம் எங்க இருக்குது ஓலையை பேட்டி பார்த்தா பத்து வாட்டி பேட்டி பார்த்தா ஓலை சுவடி போடிக்கொடியா போடும் ஏன்னா ஒாவது பாட்டு நம்பர் போட்டு இப்படி எல்லாம் இந்த வரிக்கு இந்த வியாக்கியான எந்த இடத்துல இருக்கு ஒரு பாட்டு வியாக்கான கண்டுபிடிக்க இந்த மாதிரி ஆச்சாரிய பூர்த்தியா ஒருத்தர் எத்தனை நாள் ஆகும் சொல்லவே முடியாது ஆனால் மனவாள மாமனிகள் அத்தனை பகுதிகளுக்கும் பிரிவாச்சான் பிள்ளை முதலான ஆச்சாரியர்கள் பண்ணின வியாக்கியான பார்த்து எழுதல எல்லாம் மானசமாக மனத்திலே கொண்டிருந்தார் முன்னவராம்னம் குறவர் மொழிகள் நமக்கு அவை பெற்றோம் பின்னில் நெஞ்சு பேராமல் பெற்றோம் மாமனிகள் தாமே தம்முடைய திருவாக்காளே சொல்லிக்கொண்டார் அத்தனை வியாக்கியான பகுதிகளையும் தன்னை நெஞ்சிலே நான் கொண்டிருந்தேன் சுவாமி இன்னொருத்தர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சுவாமியே சாதிக்கிறார் மாமனிகளே சாதிக்கிறார் முன்னவரம் மொழிகள் உள்ள படித்தவை கற்றிருந்தும் பிறர்க்கு காதலுடன் கற்பித்தும் காலத்தை கழித்தேன் ஆர்த்தி பிரபந்தத்தில் அத்தனை பேரும் பண்ணின கிரந்தங்கள் அத்தனையும் எல்லாவற்றையும் எழுதி அவை கற்று அவை இருந்து எல்லாத்தையும் மனசமா மனத்திலே கொண்டிருந்தார்னு சொன்னா அதாவது பூர்வ நம்ம நாலாயிரம் நட்பு பண்றதுக்குள்ள நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அத்த தப்பு இல்லாம சொல்றதுக்கே நமக்கு அவ்வளவு கஷ்டமா போடுறது இதுக்கு மேல பூர்வாச்சாரியர்கள் அவளை செய்து அத்தனை ஸ்ரீசூக்திகள் ஸ்தோத்திரங்கள் ராசியங்கள் அத்தனையும் நட்பு பண்றதுன்னா அதுக்கு உண்டான வியாக்கியான எல்லாம் நட்பு பண்றதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய காரியம் நட்பு பண்றதுன்னு நம்ம போல அவ என்ன பாட்டு உளு போட்டுருப்பாள் ஏகசந்தா கிராகிகள் ஒரு தடவை படிச்சுட்டாள்ன்னா அப்புறம் வாழ்வே நெஞ்சு எப்போ அதை பக்தி சொல்லை பக்டர் சின்ன குழந்தையா இருக்கு அவரை வித்தியாபியாசத்துக்கு அனுப்பிச்சாலாம் சந்தைக்கு அனுப்பிச்சாலாம் போனா முதல் நாள் போனா ரெண்டாம் நாள் திரும்பி வந்துட்டா ஏன் பாற மோகன்லேன் கேட்டாலாம் தாயார ஆண்டா நேற்று இன்னைக்கு ஏன் மோகன்லேன் இன்னைக்கு போனேன் நேத்து சொன்னத்தையே திரும்பி சொல்லு இருக்கா இன்னைக்கு என்ன சந்தை சொல்றதுன்னா நேச்சி சொன்னதை இன்னைக்கு சொல்லாதே என்ன பண்ணுவா அப்படின்னா ஐயோ நேச்சி சொன்னதை இன்னைக்கு நேத்தே வந்து விடுத்தே நான் அப்படின்னு சொல்றா அப்படியே பிரபாகமா ஒப்பிச்சாரு ஒரு நாள் கேட்டா அப்படியே சொல்லுவா அப்படிப்பட்டவர்களாக முனி என்கிற சப்தத்திற்கு என்ன பூர்வாச்சாரிய நெஞ்சிலே மனநம் பண்ணி கொண்டிருந்த அவருக்கு முனித்தார் நாளைக்கு திண்டாடக் கூடாது என்ற அத்தனை ஏடுபடுத்தி வைத்தவர் ஈட்டுக்கு பிரமாண திரட்டு எழுதி வச்சிருக்க எவ்வளவு பெரிய உபகாரம் அது அத்தனை பிரமாணங்களை யாரை குறித்து யாருக்கு யார் சொன்னது என்பது முதல் கொண்டு அத்தனை பிரமாணங்களுக்கு ஆதாரங்கள் காட்டி மாமனிகள் எழுதி வச்சிருக்காரு இதெல்லாம் எதனால துன்பம் கண்டு ஐயோ என்று இறங்கி அவர்கள் என்ன அவருக்கு முடிஞ்சு போயிடுச்சு என்ன சேர்த்து கொள்ளலாம் இப்படி பார்த்து கடைசியில் மனவாளர்கள் எல்லா ஆச்சாரியும் பிற்பாடு அவத்தரித்தவர் ஆகினாலும் தமக்கு முன்னாலே இருந்த ஆச்சாரிகள் அத்தனை பேர் அருள் செய்த கிரந்தங்களையும் நெஞ்சில கொண்டிருந்தவர் என்னால் அவரை என்ன சொல்றது வெறும் முனின்னு சொல்லலாமா அவர் மாமுனின்னு தான் சொல்லணும் அந்த விஷயத்தை நாளை தினம் தெரிவிக்கிறேன் ஸ்ரீமதே ரங்க ஜாமா திரு முனீந்திராய பூஜா நித்ய ஸ்ரீ நித்ய